வணக்கம் ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நெற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக கழிவறை தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்திரா காந்தி அமைதிக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மூன்று பீகார் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அமரேஸ்வர் பிரதாப் சாஹி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நான்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தெலுங்கானா மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் அம்மாநில தேர்தல் தூதுவராக அபிநயா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐந்து சர்வதேச திறன் தரவரிசை பட்டியலில் இந்தியா ஐம்பத்தி இடத்தில் உள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அதிக ஊதியம் வழங்கும் நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள இந்திய நகரம் எது இரண்டு காலநிலை மாற்றத்திற்கான உலக இணைய எங்கு நடைபெறுகிறது மூன்று சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது நான்கு இயற்கை சூரியனை விட அதிக வெப்பமுடைய செயற்கை சூரியனை உருவாக்கியுள்ள நாடு எது ஐந்து NSC கோவிட் என்ற மொபைல் செயலி எதனுடன் தொடர்புடையது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி